மாதராசை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் தன்னில்தரத்தின் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களினம் மிக்க எழநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் அருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி கைவல்ல நவநீதம் தத்துவ விளக்கப்படலம் ஐம்பத்தி ஏழாவது பாடல் இம்பரின் நஞ்சை நஞ்சால் இம்பரின் நஞ்சை நஞ்சால் இரும்பினை இரும்பாலையும் இணை இரும்பாலையும் அம்பினை அம்பாற்பற்றும் இணை அம்பாற் அழுக்கினை அழுக்கான் மாய்பர் இணை அழுக்கால் மாய்ப்பர் வம்பியன் மாயயான் தம்பமா மதுவும் மாயான் மாதுவும்துவும்ற்பமே சுடுவரண சக்தியை பற்றிய விசாரம் செய்த பிறகு விக்ஷேபசக்தி உண்மையில் துக்கத்துக்கு காரணமில்லை ஆவரணசக்திதான் சம்சாரபந்தத்திற்கு காரணம் என்று கூறப்பட்டு அதுபற்றிய விசாரமும் செய்யப்பட்டது அப்படியானால் விக்ஷேபசக்தி மித்யாதானே மித்யாவான விக்ஷேப சக்தியில் உண்டாகக்கூடிய குரு சாஸ்திரம் அதனால் உண்டாகக்கூடிய ஞானம் அதனுடைய பிரயோஜனமெல்லாம் மித்யாதானே அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுப்பப்பட்டது வாஸ்தவம் அதெல்லாம் மித்யா என்றாலும் கூட அதனால் கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் நான் பிரம்மன்கிற பிரம்மன்கிற அந்த விஷயம் இருக்கே அது சத்தியம் ஞானம் கூட மித்யாவாக இருக்கலாம்னு நான் சொன்னேன் ஆனால் பிரம்மம் சத்தியம் என்பதில் சந்தேகம் கிடையாது எப்படி கற்பிதத்துக்கு ஆரோப்பமான கற்பிதத்துக்கு அதிஷ்டானமான ரஜ்ஜு சத்தியமோ வியாபாரிக திருஷ்டியில் அது மாதிரி பாரமார்த்திக திருஷ்டியில் இந்த விக்ஷேப சக்திக்கு ஆதாரமான பிரம்மம் சத்தியமேயாகும் அந்த பிரம்மஸ்வரூபந்தான் மோஷஸ்வரூபம் என்று விளக்கி சொல்லப்பட்டது அதே போல சொன்னார் அந்த விக்ஷேப சக்தியும் கூட உண்மையை சொல்லிவிட்டு பிறகு தானும் நீங்கி விடுகிறது என்ற கருத்தை விளக்குவதற்காக ஐம்பத்தி ஏழாவது பாடலில் திருஷ்டாந்தங்களை சொல்லி புரிய வைக்கிறார் மருத்துவர் கொல்லர் போர் வீரர் வண்ணார் அப்படிங்கிறார் வடிவேல் சட்ட திருஷ்டாந்தத்துக்கு அதனால விஷத்தாலும் வாழ் வடிவம் முதலிய இரும்பினை அதற்கு பிரதிகூலமான அற முதலிய இரும்பினாலும் போர் முகத்தில் பகைவர் எய்யும் ஐம்பினை அம்பினை அதற்கு பிரதிகூலமான அம்பினாலும் ஆடை முதலியவற்றை பற்றிய அழுக்கினை அதற்கு பிரதிகூலமான உவர் மண் முதலிய அழுக்கினாலும் முறையே மருத்துவர் கொல்லர் போர் வீரர் வண்ணார் கெடுப்பது போல இதில் இல்லை அதனால் எப்படி மருத்துவர் நஞ்சை நஞ்சால் நீக்குகிறார் கொல்லர் இரும்பை இரும்பால் இன்னொரு இரும்பை வச்சு இந்த இரும்பை தட்டி சரி பண்ணுறான் ஒரு இரும்பை வய ஒரு வாழ் இருக்கு அதை சரி பண்ணுறதுக்கு இன்னொரு இரும்பை தான் பயன்படுத்து அது மாதிரி அது மாதிரி இப்போ கொல்லர் போர் வீரர் போர் வீரருங்கிறது அம்பினை அம்பால் ஒரு அம்பை விட்டால் அந்த அம்பை அடிக்கிறதுக்கு இன்னொரு அம்புதான் விடுறான் அந்த அம்பு தம்மேல விழக்கூடாதுங்கிறதுக்காக இன்னொரு அம்புதான் விடுறான் புரியுதா ஒரு அம்பு வருதுன்னா அந்த அம்பு தம் மேல படாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு அம்பை எழுதி அந்த அம்பை முறிக்கிறான் அது மாதிரி அம்பினை அம்பால் அதே மாதிரி வண்ணான்னு என்ன பண்றாருன்னா கீழ இருக்கிற மண்ணுதான் அதுவும் அந்த மண்ணை போட்டு தேய்ச்சா இந்த அழுக்கெல்லாம் போயிடுது அழுக்கினை அழுக்கால் மாய்ப்பர் இவ்வளவு திருஷ்டாந்தம் சொல்றாரு பாருங்கள் ஆக நஞ்சினை நஞ்சால் இரும்பினை இரும்பால் அம்பினை அம்பால் அழுக்கினை அழுக்கால் மாய்ப்பர் உலகத்தில் இப்படி மருத்துவர் இப்படி பண்றார் கொல்லர் இப்படி செய்கிறார் போர் வீரர் இப்படி பண்றார் வண்ணார் இப்படி பண்றார் கெடுப்பது போல ஆத்ம அனாத்ம விசாரமுடையோர் அது மாதிரி ஆத்ம அநாத்ம விசாரமுடையவர்கள் அங்க திருஷ்டாந்த தாஷ்டாந்தம் இங்கே யாருன்னா ஆத்ம அனாத்ம விவேகம் செய்யக்கூடியவர்கள் அசுத்த மாயையை சுத்தமாயினால் கெடுப்பர் அசுத்த மாயை மாயை தன்னை மாயையான் மாய்ப்பர் மாயை தண்ணா என்ன அர்த்தம் அசுத்த மாயை சுத்த மாயையால் மாய்ப்பர் அதனால் வேதாந்த கோயிலுக்கு போகிறது பூஜை பண்ணுறது ஜப்பம் பண்ணுறது தியானம் பண்ணுறது விசாரம் பண்ணுறது ஆன்மீக வாழ்க்கையில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக்கிறது எல்லாம் சுத்தமாயை தான் இந்த சுத்தமாயை எதுக்கு அசுத்தமாயை நீக்கிறதுக்கு நீக்கிய பிறகு என்ன ஆகுறதுன்னா இந்த மாயையும் நாம் வந்து ஒரு தோற்றம் தான் அப்படின்னு சொல்லி விலகி விடுகிறது அப்புறம் என்னென்னா மௌனமேவோ அவசிஷத்தே மௌனம் சாந்தம் அதுதான் விஷயம் புரிஞ்சு விடுறது நமக்கு விஷயம் புரிஞ்சதுக்கப்புறம் என்ன பேச வேண்டி கிடைக்கு வஸ்து புரிஞ்சு விடுறது சப்தங்களை எல்லாம் யூஸ் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் வஸ்து புரிஞ்சதுக்கு அப்புறம் புரியறது ஆனால் சொல்ல நினைக்க முடியாது சொல்ல முடியாது புரியறது எப்படி இந்த ஒளியை வந்து புரிஞ்சிக்க முடியும் கண்ணால் பார்க்க முடியாதோ புரிஞ்சுக்கத்தான முடியும் அதை வந்து விளக்கி சொல்ல முடியும் அதை ரெஃப்ளெக்ஷன் தேவைப்படுறது ஏதாவது கை தேவைப்படுறது ஏதாவது செவுறு தேவைப்படுறது வெளிச்சத்துக்கு அதே மாதிரி ஆகாசத்தை அடக்கிறதுக்கும் உபாதிகள் தேவைப்படுறது அதில் ஆகாஷம் பிரகாஷம் இதெல்லாம் வந்து அறிஞ்சு அறிந்து கொள்ளப்படுகிறது புரி அறிந்து கொள்ளப்படுகிறது ஆனால் வந்து அதை வந்து நினைக்க முடியாது சொல்ல முடியாது அது மாதிரி பிரம்மத்தை நாம் சில உபாயங்களின் மூலம் புரிந்து ஆனால் அதை நினைக்க முடியாது சொல்ல முடியாது இவர் அருணகிரிநாதர் ஒரு பாட்டு பாடுறார் முருகன் த கேட்கிறார் கருதா எனக்கு இருதாழ்வன சந்தரன் ரிசைவாய் இது ஒரு பாட்டு உன்னை நினைக்காம மறக்காமல் இருக்கக்கூடிய பாகியத்தை நீ எனக்கு எப்போ கொடுப்பேன் நினைக்காம மறக்காம கருதா மரவா நெறி எனக்கு இரு தாழ்வனசம் தர என்று இசைவாய் ரொம்ப கருதா மரவா நெறி அதுக்கு பேர் கருதா மரவா நான் பிரம்மன்னு நினைக்க வேண்டியதுமில்லை நான் பிரம்மன்கிறத மறக்கவும் முடியாது ஆஹ் மறக்கிறது நினைக்கிறதுங்கிறது கிடையவே கிடையாது நான் மனுஷங்கிறத நினைக்கிறோமா மறக்கிறோமா நான் மனிதன் என்பதை நினைத்து கொண்டிருக்கிறோமா மறந்து கொண்டிருக்கிறோமா ரெண்டும் இல்லை கருதவும் இல்லை மறக்கவும் இல்லை அது மாதிரி பிரம்மன்கிறத வந்து கருத வேண்டியதுமில்லை மறக்க வேண்டியது நான் உண்மையில் யார் மனுஷனா இல்லை ஆக நான் பிரம்மம் என்பதை நினைக்க வேண்டியதும் இல்லை மறக்கவும் முடியாது அதனால நினைக்க வேண்டியதோ மறக்க முடியாது நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் மனுஷன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் மனுஷங்கிறத மறக்க முடியாது அதே மாதிரி நான் பிரம்மங்கிறத நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் பிரம்மங்கிறத மறக்க வேண்டிய மறக்க முடியாது புரிஞ்சிருக்கு விஷயம் தத்துவம் தெரிஞ்ச பிறகு அது அப்படியே எப்படி அகம் மனுஷியாகங்கிறது எவ்வளவு திருடமாக இருக்கோ அது மாதிரி அகம் பிரம்மைங்கிறது திருடமாக இருக்கு அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லி வச்சாங்க எப்படி தேகாத்ம ஜானவானம் தேகாத்மன்யேவாதகம் ஆத்ம தேகாத்ம ஜானவானம் ஆத்மன்னேவியசேச்சன் அபி முச்சியத்தை சஜீவன் முக்த உச்சியத்தை ரெண்டு பாடம் இருக்குது நல்ல பா இது ஸ்லோகம் நோட் பண்ணிக்கணும் அது தேகாத்ம ஞானவத் எப்படி நான் தேகம் என்ற ஞானம் இருக்கிறதோ தேகாத்ம ஞானவது தேஹாத்ம ஞானவது தேகமே ஆத்மாங்கிற ஞானம் இருக்குது தே ஆத்மானா என்ன இந்த உடம்பு தான் நான்கிறது இந்த உடம்பு தான் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு திருடமாக இருக்குது தேஹாத்ம ஞானவத் தேகாத்ம ஞானத்தை போல தேகமே நான் என்னும் எண்ணத்தை போல ஆத்மன்யேவ் எஸ் எவனுக்கு அந்த சச்சிதானந்த ஆத்மாவே நான் என்கின்ற எண்ணம் உறுதியாக ஏற்படுகிறதோ ஆத்மேவ் எஸ் ந சச்சிதானந்த ஆத்மீ தேகாத்மஜானவத் தேகாத்மஜானவத் ஆத்மன்யேவசானம் பவேத் தேகாத்மஜானவத் ஜானம் வே ஆமையேவ்யே இவனுக்கு உண்டாகருது ச நேச்சன்னு முச்சம் விரும்பாட் மோஷாஞ்சு சன்னி முச்சேன்னு முச்சு இலட்டி இன்னொரு பாடம் சீவன் முக்க உச்சவன் ஆமேவேத்மேத் எஸ் ச நேச்சன்னு முச்சத ஏதோ ஸ்லோகம் சரியாக பட் இது இருக்கு ஐ திங்க் இந்த இது வேதாந்த டிண்ணிமனில் இருக்குன்னு நினைக்கிறேன் வேற எங்கும் இருக்குது நல்ல ஸ்லோகம் தேகாத்ம ஜானவத் ஜானம் தேகாத்ம ஜானபாதகம் ஆத்மன்னேவே எஸ்ய சஜி சனே சன்னபி முச்சதே மீட்டர் சரியாக வந்து எடுத்துப்போம் தேஹாத்ம ஜானவத் ஜானம் தேகாத்ம ஜானபாதகம் தேஹாத்மானானத்தை போன்ற ஞானமானது தேகாத்ம ஞானத்தை நீக்கக்கூடிய ஆத்மாவில் எப்பொழுது உண்டாகிறதோ அப்பொழுது அவன் விரும்பாவிட்டாலும் முக்தி அடைந்து விடுவான் அவ்வளோதான் தேகாத்ம முதல்ல சொன்னேன் அந்த ஆர்டர் மறந்து விடுத்து தேகாத்ம ஜானவானம் தேகாத்ம ஜான பாதகம் ஆத்மன்யேவவேத்ய சனே சன்னபி முச்சியதே சஜி வன்முக்தூச்சியே விவேக சூடாமணிலோ வேதாந்த டிண்டிமாலையோ இங்கயோ இருக்கு சொல்றேன்னா நமக்கு இந்த வஸ்து புரிஞ்ச உடனே நான் பிரம்மங்கிறது புரிஞ்சதுக்கு பிறகு எல்லாம் போய்டுறது பிணம் சுடு தடி போல் போமே சவம் சுடு தடி போற் போமே தம்பமாம் அதுவும் நிலையாகி அந்த பெரிய மாயையும் நிலையாகி அந்த பெரிய மாயையும் நிலையாக இது ரொம்ப பிடிப்பு ஏற்பட்டிருக்கும் நமக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஆன்மீக வாழ்க்கையில் ரொம்ப அது ஸ்திரமாக இருக்குது ஸ்தம்பமாகியங்கிறார் அதுலேயும் ரொம்ப உறுதியாக இருக்கும் நமக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது வந்து காலம் வரத்துலேருந்து வரைக்கும் ரொம்ப டெய்லி ரொட்டீன் எல்லாம் க்ளீன் ஸ்பஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் எங்கே கிடைக்கும் எத்தனை பைசா கொடுத்தாலும் அமையுமா எத்தனை புண்ணியம் பண்ணியிருக்கணும் எத்தனை ஜென்மாவில் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருந்தால் இப்படி ஒரு லைஃப் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதுலேயும் மாட்டின்டுவோம் அதுக்காகட்டி அதை விட்டு போகமாட்டோம் போகணும்னு அர்த்தமில்லை அதுக்கு தான் வந்து என்னென்ன அது ஏதோ ஒரு வாசனை சாஸ்திர வாசனாக சொல்லுவாங்க சாஸ்திர வாசனாங்கிறது மற்ற சாஸ்திரத்தை பற்றி சொல்கிறது ஆக தேகாத்ம ஜானவானம் தேகாத்ம ஜான பாதகம் ஆத்மன்ய பவயத்துன்னு சொன்ன மாதிரி அதில் வந்து திருடமாக எடுத்து நான் இந்த ஸ்தம்பமாம் மாயை விஷயத்துக்கு வரேன் அதுல அந்த ஸ்லோகத்திலே இருக்குது ஸ்தம்பமாம் மாயை ரொம்ப உறுதியாக இருக்குது அதுவும் இதுவும் பிடிச்சு நோடுது ஸ்தம்பமாம் மாயை ஸ்தம்பம்னா உறுதியாக இருக்கக்கூடிய இந்த மாயை இந்த அசுத்த மாயை நீக்கிவிட்டோம் சுத்தமாய்க்கு வந்துட்டோம் சுத்த ரொம்ப பிடிச்சி போச்சு ரொம்ப நல்லா இருக்கு சுவாமி அதனால தான் நிறைய பக்தர்கள்லாம் மாட்டி நுடுறாங்க அவங்களுக்கு அதுலேயே பிடிச்சிருக்கு இதுவே நல்லா இருக்கே இறைவன் நாமத்தை ஓதுவதும் நல்ல நல்லவர்களை காண்பதும் இதுவே மிகவும் நன்றாக இருக்கிறது அப்படின்னா எங்கேயாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது தான் தெரியும் எங்கே நமக்கு அபிமானம் இருக்குதுன்னு தெரியவே தெரியாது கண்டே பிடிக்க முடியாது ப்ராப்ளம் வரும்போது தான் தெரியும் ஓ இது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறத அப்படின்னா இதில் நமக்கு பற்று இருந்திருக்கு அப்படின்னா அப்போ தெரியும் அது வரைக்கும் தெரியாது ப்ராப்ளம் வராத வரைக்கும் அதில் நமக்கு தெரியவே தெரியாது நமக்கு பற்று இருக்குதுன்னு எப்போ கண்டுபிடிக்கிறதுனா நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான் தெரியும் அந்த பிரச்சனை வரும்போது அந்த விஷயத்தில் நமக்கு பற்று இருக்கா இல்லையா நமக்கே கண்டுபிடிக்க முடியும் அது தெரியவே தெரியாது ஓ நம்ம மனசுக்குள்ளே இப்படி எண்ணம் இருக்கோ இத்தனை நாளாக தெரியலையே அப்படின்னு நமக்கே தெரியும் அதனால் அதையும் நீக்கிவிடணுங்கிறது அதுதான் வேதாந்தத்தோட மகிமை அது வந்து இந்த ராமகிருஷ்ணமரம் சொல்லுடைய கதை ஒன்று இருக்கும் அது ரொம்ப இதாக சொல்லுவார் அதாவது மூன்று திருடர்கள் மூன்று திருடர்களும் ஒருத்தனை பிடிச்சின்னு போயிட்டாங்களாம் திருடர் ஒருத்தர் என்ன பண்ணா வெட்டு குத் இவனை கொண்டு போடு விட்ண்ணா ஒருத்தன் இல்லை இவனை கட்டி விட்டுட்டு கட்டி ஒரு இடத்துல போட்டு போயிடலான்ண்ணா ரெண்டாவது ஆள் மூணாவது ஆள் என்ன பண்ணான்னா அவுத்து விட்டுட்டு ஊருக்கு வழியும் காமிச்சிட்டு திரும்ப போகிறதுக்கு இவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் திருடின்ட்டான் ஊருக்கு போகிறதுக்கு வழியை காமிச்சுட்டு அவன் போயிட்டானான் ஏன்னா நான் உள்ள வந்தால் என்ன நான் மாட்டிப்பேன் அதனால் நீ ஊருக்குள்ளே போன்னு சொல்லிவிட்டு அவனும் போயிட்டானான் நல்ல கதை இது மாதிரி ரஜ சத்வகுணம் ரஜோகுணம் சத் முதல்ல அந்த அடித்து விட்டு கொண்டு அவனை கொண்டு போட்டு நான் அவன் கட்டி போட்டுரு அப்படின்னா இல்லையா அவன் ரஜோகுணம் சத்வகுணம் வந்து கட்டை அவுத்து விட்டு ஊருக்கு வழியும் காமிச்சு நான் வரமாட்டேன்னுட்டு போய்ட்டான் அவன் அது மாதிரி இந்த சுத்த மாயை என்ன பண்ணிவிடுதுன்னா கடைசியில் அதுவும் நீங்கள் நல்ல திருஷ்ட அதுவும் நல்ல திருஷ்டாந்தம் அது மாதிரி இந்த மாயை வந்து ஸ்தம்பமாக மாயை அதுலேயும் பிடிப்பு இருக்கக்கூடாது அதனால தான் நிறையா நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே யாராவது சில பேர் பிரச்சனை பண்ணால் அதற்கு கவலைப்படுறதில்லை சுத்த மாயினிருந்தால் கூட வந்து ஒரு பத்து பேர் சேர்ந்து நல்ல லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு வச்சுங்க அதில் ரெண்டு ஆள் தகராறு பண்ணுறார் ஒழுங்காக பண்ணுறதில்ல ஒழுங்காக பூஜைக்கு வரதில்லை ஒழுங்காக ஜப்பம் பண்ணுறதில்ல ஒழுங்காக பண்ணுறதில்ல போகிறதில்லை டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கார் அந்த ஃபீல்டுக்குள்ளேயே அது இன்னொருத்தருக்கு வந்து ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணுங்கிறார் ஒருத்தர் பத்து பேர் இருக்காங்க ஆசிரமத்தில் பத்து பேரில் வந்து எட்டு பேர் எல்லாம் ஒழுங்காக எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபாலோ ஃபார்ம் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தர் மாத்திரம் வந்து அரைமுறையாக இருக்கார் ஒழுங்காக பண்ணுறதில்ல இப்போ இது பண்ணால் அது பண்ணுறதில்லை அது பண்ணா இது பண்ணுறதில்லை இப்படி இருக்கார் ஒருத்தர் அது இன்னொருத்தர் ரொம்ப டிசிப்ளினாக இருக்கார் பாருங்க அவருக்கு அது டிஸ்டர்ப் ஆகிடுது என்ன பண்ணுறாரு இவர் ஏன் இப்படி இவர் ஏன் சுவாமி கேட்க மாட்டேங்கிறார் சொல்ல மாட்டேங்கிறார் போக மாட்டேங்கிறார் அவருக்கு வந்து அதுதான் ஸ்தம்பமாக மாறி பிடிச்சின்னு இருக்கு சரி எட்டு பேர் வராங்க இல்லையா ஒரு ஆள் தானே இது பண்ணுறாரு அவர் கொஞ்சம் நாள் கழித்து சரியாக போவார் இன்னமெல்லாம் ஒரே நாள்லயா சரியாக போயிட்டோம் எட்டு பேர் சரியா இருக்கோமே ஒரு ஆள் தானே இப்படி வந்துன்னு போயின்னு இருக்கு இப்படிலாம் இருக்கார் கொஞ்சம் நாள் கழித்து சரியாக போயிட நம்ம சத்சங்கம் மகிமே விடவா போகிறதவரை எல்லாம் சரியாக்கிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்கலாமேண்ணா அது நீங்கள் என்ன நீங்கள் என்னதான் இருந்தாலும் நீங்கள் அதை கேட்குறதே இல்லை என்ன என்ன வந்து கேட்குறாரு என்ன வந்து கேட்குறார் அவர் சொன்னால் அதெல்லாம் அப்படித்தான்ப்பா இருக்கும் ஆசிரமம்னா அப்படித்தான் இருக்கும் பத்து பேர்னால் எட்டு பேர் இப்படி இருப்பாங்க அப்படித்தான் இருக்கும் இப்படின்னு சொன்னால் ஸ்தம்பமா அதுவும் ரொம்ப பிடிப்பாக இருக்குது அதுவும் கூட என்ன ஆகும்னா சவம் சுடு தடிபோர் போமே அதுவும் என்னாகும்னா சரி எல்லாம் உலகம் முழுக்க நூற்று எல்லாம் கம்ப்ளீட்டாக சரியாகிட போகிறதா என்ன அது மாத்திரம் இல்லை இதை பற்றி நாம் நினைக்கிற ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன் திருஷ்டாந்தத்துக்காக அதை சொன்னேன் ஆகையினால நல்லா அந்த அதுவும் கூட மாயி குரு சிஷ்யன் இதெல்லாம் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த குடிமி எடுக்கிற சந்யாசத்தில் மூணு முடி எடுக்கிறோம் இல்லையா அதனோட அர்த்தமே என்னென்னா கடைசியில் அதை குடுமி எடுத்துடுவோம் சன்னியாசத்தில் பூர்ண மொட்டை நம்ம அதை போது என்ன அர்த்தம் என்ன அர்த்தத்தில் எடுக்கிறோம்னா ஈஸ்வரபக்தி குரு பக்தி சாஸ்திர பக்தி மூணையும் விட்டுடணும்னு அர்த்தம் முக்கியமாக மூணு அதை கட் பண்ணி விட்றார் யார் குரு யூஆர் சோ ஃப்ரீ அப்சல்யூட்லி ஃப்ரீ ஆகையினால இனிமேல் நீ வந்து சுதந்திரமாக ஆனால் அவன் தப்பு பண்ண மாட்டான் தெரியும் அவருக்கு அதர்மமான ஆச்சரணத்தை அவன் பண்ண மாட்டான் ஏன்னா தர்மமாக இருந்ததுனால தான் இந்த விஷயமே புரிஞ்சுது இந்த விஷயம் புரிஞ்சதுக்கு பிறகு யாராக அதர்மம் பண்ணுவானோ அதர்மும் பண்ண மாட்டான் தர்மமும் பண்ண மாட்டான் அதுதான் விஷயம் அதர்மும் செய்ய மாட்டார்கள் தர்மமும் செய்ய மாட்டார்கள் ஆ தர்மத்தை அதனால தான் பகவான் சொன்னார் சர்வ தர்மான் பரித்திஜர் தர்மங்களையும் கடந்து சர்வ தர்மான் பரித்தியஜங்கிறது அப்போ முதல்ல அதர்மத்தை கடக்கணும் அப்புறம் தர்மான் பரித்தஜர் சங்கராச்சாரியர் விளக்கம் சொல்கிறப்ப சொல்லார் சர்வ தர்ம அதர்மான் பரித்தியஜி அர்த்தகா தர்ம அதர்மம் இரண்டையும் கடந்து என்று இங்கே பொருள் அப்படின்னு விட்டார் இல்லாட்டி என்ன பண்ணுவான் சர்வ தர்மான் பரித்திய அதர்மம் சரணம் ஒன்று அடைஞ்சிடுவான் எல்லா தர்மத்தையும் விட்டு விட்டு அதர்மத்துக்குள்ளே நுழைஞ்சுட்டான் நான் என்ன பண்ணுறது கிருஷ்ணரே சொல்லிவிட்டார் எல்லா தர்மத்தையும் விட்டு விடுவ தர்ம அதை தர்மத்தையும் நீக்கி விட வேண்டும் அதுவும் கொஞ்சம் தெளிவாக விளக்குவதற்காக அடுத்த பாடல சொல்ற இவ் அனுபவத்தை கரதள ஆமலக்கம் போல சீடனுக்கு உண்டாக்குவித்தற் பொருட்டு அடியிட்டு ஏழு அவஸ்து கூறுகின்றார் அடியிட்டுனா கீழ்கண்டன்னு அர்த்தம் அடியிட்டு இவ்வனுபவத்தை இவ் அனுபவத்தை மாயையில நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் கரதல ஆமலக்கம் போல கரத்தலம்னா கையை கரம்னா கையி தலம்னா இந்த பிளேஸ் தலம் ஆமலகம்னா நெல்லிக்காய் உள்ளங்கை நெல்லிக்கணி போல கரதள ஆமலக்கம் போல ஹஸ்த ஆமலக்கம் போல ஷீடனுக்கு உண்டாக்குவித்த பொருட்டு சீடனுக்கு ஏற்படும் பொருட்டு அடியிட்டு கீழ்கண்ட ஏழு அவஸ்தை கூறுகின்றார் இது உரைக்கு உரை நம்மளது ஏழு அவஸ்தை கூறுகின்றார் ஏழு நிலைகளை கூறுகின்றார் ஏழு ப ஏழு படிகளை கூறுகின்றார் அதுக்கு தான் நாம் வாணவிப்போம் வேறு ஒன்றும் இல்லை அவர் உரையெல்லாம் படித்தா தெரிகிறது படித்தா தமிழ் தெரிஞ்சதுனால எழுத்து தெரிஞ்சதுனால எல்லாம் தெரியுது அர்த்தந்தான் புரிய மாட்டேங்கிறது அடியு அடியிட்டு இந்த மாயினால் ஜீவர்க்கு இந்த ஜீவர்க்கு ஏழவஸ்தைகள் உண்டாகும் உண்டாகும் அந்த வேளவத்தை தம்மை அடைவினின் மொழியக் கேளாய் அடைவினின் மொழியக் கேளாய் முந்த அஞ்ஞானம் மூடன் முளைத்தல் மூடன் முளைத்தல் காணாத ஞானம் காணாத ஞானம் சந்ததம் கண்ட ஞானம் கண்ட ஞானம் தழல் கடல் தழல் கடல் மாயாயா சப்தாவஸ்தா நம்ம பாஷையில் போட்டால் நம்ம பாஷேன்னு என்ன நம்ம சம்ஸ்கிருத பாஷையில் புரிஞ்சுக்கிற மாதிரி போட்டால் மாயாயா சப்தாவஸ்தா இந்த மாயையில் ஏழு அவஸ்தைகள் உண்டாகின்றன ஏழு அவஸ்தை சப்தாவஸ்தையின் தன்மை உணர்த் உரைத்தல் அசுத்த மாஜையினை சுத்த மாயையினால் கெடுப்பது எப்படி யாரு நம்ம கேட்குறா சிஷ்யன் அசுத்த மாஜையை சுத்த மாயினால் கெடுப்பது எப்படி அவர் சொல்றார் அன்பனே கூறுதும் கேட்கிறார் கூறுகின்றேன் கேளு இந்த மாயைகளால் ஜீவர்க்கு சப்த அவஸ்தைகள் உண்டாகின்றன எப்படி அபரும் ஏழு உண்டாகும் இருக்கு அவர் எழுதுறார் சப்த அவஸ்தைகள் உண்டாகின்றன ஏழு அவஸ்தைகள் உண்டாகும் சப்தாவஸ்தைகள் உளனவா உளவாகும் உளவாகும் இந்த மாயினாலுங்கிறதுல சொல்லிட்டு இருப்பாங்க சுத்த அசுத்தங்களான இம்மாயைகளால் சுத்தம் அசுத்தம்ங்கிற ரெண்டு மாயையினாலையும் மாயையினுடைய பிரிவு அசுத்த மாயா என்னென்ன அதர்மம் அக்கிரமம் அந்நியாயம் எல்லாம் ஒன்றும் ஒழுங்கே இல்லை லைஃப் ஸ்டைலே சரியில்லை அதர்ம ஜீவனம் அப்புறம் நல்ல சுத்தமான வாழ்க்கை நியூஸ் பேப்பர் கூட படிக்கிறதில்ல டிவி கூட பார்க்குறதில்ல நம்ம சொல்லிக்க வேண்டியதானே ஏன்னா நியூஸ் பேப்பர் கூட டிவி கூட பார்க்குறதில்ல உலகத்தை பற்றி ஒன்றுமே தெரிஞ்சுக்கிறது இல்லை எதுலேயும் சம்பந்தமே இல்லை எப்பவும் ஈஸ்வர சிந்தனை தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கு அது சுத்தமாயா அசுத்தமாயான்னு என்ன எல்லா விவகாரமும் எல்லா சமஸ்தலைவலையும் எழுத்து போட்டுக்கிறது அப்போ அசுத்தமாயா சுத்தமாயா ரெண்டுலேயும் சேர்ந்து ஏழு அவஸ்தை இருக்கப்பா ஏழு அவஸ்தைகள் உண்டாகும் அந்த ஏழு அவஸ்தை தம்மை அடைவினின் மொழிய கேளாய் அந்த ஏழு அவஸ்தையை கிரமமாக நான் சொல்கிறேன் கேளு அடைவினின் அடிக்கடி வருது அடைவினின் ஒடுக்கி எது நிறைய இடத்துல நமக்கு இனிமேல் ஒரு சொல் புரிஞ்சு போயிடும் அடைவினின்னு சொன்னால் என்ன அர்த்தம் கிரமமாக முறையாக இந்த ஏழு அந்த ஏழு அவஸ்தை தம்மை அந்த ஏழு அவஸ்தை தம்மை அந்த சப்த அவஸ்தைகளையும் அடைவனின் மொழியை கேளாய் கிரமமாக சொல்லுகிறோம் கேட்பாய் முந்த அஞ்ஞானம் முந்தன்னா முதலாவது அஜ்ஞானம் அஜானம்னா என்ன அஜானம்னு ஒன்று இருக்குது அஜ்ஞானம்ங்கிறது என்னது மூடல் மூடல்ங்கிற ரெண்டாவது மூடல் முதலாவது அஜ்ஞானம் முதல்ல இருக்கிறது என்னது அஜ்ஞானம் நம்பர் ஒன் ரெண்டாவது மூடல் அஜானத்திலேருந்து தான் வருது அந்த அஜானங்கிறது ஒன்று இருக்குது ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறது மூடல் மூடல்கிறது ரெண்டாவது நிலை அறியாமல் இருக்குது விக்ஷேபத்துக்கு முன்னாடி என்னாகிறது முதல்ல அறியாமல் மாத்திரம் இருக்குது தூக்கத்தில் அறியாமல் மாத்திரம் இருக்குது கனவு வரும்பொழுதோ நனவு வரும்பொழுதோ என்னாகிறதுனா மறைக்கிறதுன்னு ஒன்று ஆரம்பிக்கிறது அப்புறம் படைக்கிறதுன்னு ஆரம்பிக்கிறது ஆ அறியாமல் மாத்திரம் இருக்குங்கிறதுக்கு நல்ல பிரமாணம் என்ன ஆழ்ந்த உறக்கம் ஆ அஜானம் ஃபர்ஸ்ட் அவஸ்தா இது முதல் அவஸ்தை இது அநாதி அவஸ்தா இது ஆரம்பம் தெரியாது ஏன்னா இதுக்கு ஆதி இருக்குது மூடலுக்கு ஆதி இருக்குது அஜ்ஞானம் இருக்குது ஆனால் அஜானத்துக்கு ஆதி கிடையாது அது அநாதியாக இருக்குது ஆதினா என்ன காரணம் அப்போ அஜானம் அப்புறம் மூடல் மூடல்ங்கிறது மூடல்னு இருக்குது மூடல் மூடல்னால் மறைத்தல் ஆவரணசக்தி முளைத்தல் முளைத்தல்ங்கிறது விக்ஷேபசக்தி ஆவரணசக்தி அப்புறம் விக்ஷேபசக்தி முளைத்தல் ரெண்டாவது ஆவரணம் முளைத்தல் மூணாவது விக்ஷேபம் காணாத ஞானம் இந்த விக்ஷேபங்கிறது இதுவரைக்கும் அசுத்தமாய் இதுவரைக்கும் அசுத்தமாய அஜானம் மூ ஆவரணம் விக்ஷேபம் மூணும் அசுத்தமாயா அப்புறம் வந்து காணாத ஞானம் காணாத ஞானம்னா என்ன பரோக்ஷானம் நீ பிரம்மமாக இருக்கிறாய் அப்படின்னு வேதம் சொல்கிறது ஆனால் அது புரியலை விசாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி புரியலை யாரோ எங்கேயோ சொல்கிறார் ஒருத்தர் ஏதோ சுவாமிகள் இங்கேயோ போய் கேட்குறவன் திடீர்னு கோயிலுக்கு போன இடத்துல அவர் சொல்கிறார் எந்த கடவுளை நீ வழிபட்டு கொண்டிருக்கிறாயோ அந்த கடவுளும் நீயும் வேறல்ல அப்படிங்கிற இவனுக்கு கடவுளே பரோட்சம் இருந்தாலும் அவனுக்கு வந்து இந்த நீ பிரமமாக இருக்கிறாயங்கிற வார்த்தையை கேட்கறது பரோட்சமாக தான் இருக்கு ஆக நிலை என்னது பரோட்சம் பிரம்மம் என்று ஒன்று இருக்கிறது அதை நீ வழிபட வேண்டும் அதை வழிபட்டு நீ மனதை பக்குவப்படுத்தி கொள்ள பிறகு உனக்கு ம் கிடைக்கும் சொறாங்க இது முதல்ல என்னது பரோட்ச ஜானம்னு பேர் பரோக்ஷானம் அப்புறம் என்னது நாலா அஞ்சாவது அப்புறம் சந்ததம் கண்ட ஞானம் அபரோக்ஷானம் நானே பிரம்மமாக இருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து நான் பிரம்மமாகவே இருக்கிறேன் நானே பிரம்மமாக இருக்கிறேன் நானே பிரம்மமாகவே இருக்கிறேன் அப்படின்னு உறுதியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு பேர் சந்ததம் கண்ட ஞானம் அபரோக்ஷானம்னு பேர் பரோக்ஷம்னு சொன்னால் தெரியலை நான் நம்பிக்கை இருக்குது சாஸ்திரத்தில் மனசுக்கு விளங்கலை எப்படி நான் உடம்போ அப்படி நான் பிரம்மம் அப்படிங்கிறது எனக்கு புரியலை முதல்ல அப்புறம் விசாரம் எல்லாம் பண்ணி குரு சொல்லி யுக்தியை யூஸ் பண்ணுறார் அனுபவத்தை யூஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்குறார் சாஸ்திர வாக்கியங்களை சொல்லி யுக்தியை சொல்லி அனுபவத்தை சொல்லி திரும்ப திரும்ப சொல்கிற போது நம்ம மனசுக்கு அது பிடிபட்டு ஏன்னா வஸ்து அபரோக்ஷமாக இருக்கிறதுனால அபரோக்ஷமாக இருந்தாலும் அது பரோட்சம் மாதிரி இருக்குது உண்மையிலே நான் என்பது அபரோக்ஷமாக பரோட்சமானு கேட்டால் ஒரு அம்சம் தெரிஞ்சிருக்கு இன்னொரு அம்சம் தெரியலேன்னு சொன்னேன் இல்லையா அன்றைக்கி அதனால் சத்தம்சம் தெரிகிறது ஆனந்த அம்சம் தெரியலை சத்தம்சம் தெரிகிறது ஆனந்த அம்சம் புரிய மாட்டேங்கிறது பூர்ண அம்சம் புரியலை அதனால் அம் தெரிஞ்சும் தெரியாமல் இருக்குது சொல்ல போனால் பரோக்ஷமாகவும் அபரோக்ஷமாகவும் இருக்குது சத்தம்சம் வந்து ப அபரோஷமாக இருக்குது மற்ற அம்சங்கள்லாம் பரோட்சமாக இருக்குது பண்ணதுக்கு பிறகு அதுவும் அபரோக்ஷமாகிடும் பரோட்சம்னு சொன்னால் இந்திரியங்களுக்கு புலப்படாததுன்னு அர்த்தம் ஆனால் நம்புறது பரோக்ஷம் இந்திரன்னு ஒருத்தர் இருக்கான் அக்னி தேவன் இருக்கான் சூரிய பகவான்னு ஒருத்தர் இருக்கான் இந்த மண்டலம் அந்த சூரிய பகவான் ஒருத்தன் இருக்காங்கிறதெல்லாம் அக்ஷாத்து பரம் இந்திரியங்களுக்கு புலப்படாது ரிஷிகளுடைய ரிஷிகள் யோகி பிரத்யக்ஷம் சாஸ்திரத்துக்கு பிரத்யக்ஷம் ஆனால் சாஸ்திரம் நமக்கு பிரத்யக்ஷம் சாஸ்திரத்துக்கு விஷயம் பிரத்யக்ஷம் சாஸ்திரம் நமக்கு தெரியுது சாஸ்திரம்னு ஒன்று நமக்கு தெரிகிறது ஆனால் அந்த சாஸ்திரம் சொல்கிற வஸ்து இருக்கே அது நமக்கு சில விஷயங்கள் புரியறதில்லை ஆனால் விசாரம் பண்ண பண்ண அதிலேயே ஊறியிருக்க ஊறியிருக்க அந்த உண்மை புரிகிறதுனால் இது அபரோக்ஷானம் தழல் கடல் தழல் கடல்னா என்ன துக்கம் நீங்கிறதுங்கிறது ஒரு அம்சம் எல்லாம் உடனே நடந்து விடுறது ஆனால் துக்கம் நீங்கிறதுன்னு ஒரு அம்சம் அப்புறம் அடுத்தது என்ன குளிர்மையாதல் ஒரே பரமானந்தம் குளிர்மையாதல்னு சொன்னால் சந்தோஷம் அர்த்தம் ஆனந்தம் அர்த்தம் துக்க சோக்க நிவர்த்தி பரமானந்த பிராப்தி இந்த ஞான அபரோட்ச ஞானத்துக்கு அப்புறம் என்ன அவஸ்தே அப்பா இத்தனை வருஷமாக அந்நியாயமாக போய் இந்த சரீரத்தை போய் நான் நினச்சி இவ்வளோ அவஸ்தப்பட்டேன் அப்படின்னு நினச்சின்னு இந்த சோகம் நீங்கி சோகம் நீங்கினது மாத்திரமில்லை ஆ எங்கும் நிறைந்தவன் பூரணமானவன் நித்தியசுத்த புக்த புக்த சச்சிதானந்த ஸ்வரூபம் நான் அப்படிங்கிற அந்த விற்பி மனசில் உண்டாகிற போது ஆனந்தமாக இந்த விறத்தி வந்து துக்கத்தை கெடுக்கிறது மாத்திரம் இல்லை ஆனந்தத்தையும் கொடுக்கறது அதனால் இதெல்லாம் மாயதான் ஆனந்தமும் மாயையில் அடங்கியிருக்கு பார்த்துங்கோ கவனிச்சுங்கோ அப்போ துக்க நிவர்த்தியும் மாயதான் ஆனந்த பிராப்தியும் மாயதான் ஏழு அவஸ்தையில் அது ஒன்று இதிலிருந்து புரிஞ்சுங்கோ வஸ்து பிரம்மன் ஒன்று தான் என்ன சொல்கிறது எப்படி டீச் பண்ணுறது அடுத்தது அதை விளக்கி சொ அடுத்த பாட்டில் அதை விளக்கி சொல்கிற சந்ததம் என்ற விசேஷனம் பிரதிபந்தம் இல்லாத என்பதை காட்டி நின்றது தழல் என்றது இங்கே துக்கத்தை தழல்ங்கிறது துக்கத்தை தழல்னால் சாதாரணமாக நெருப்பு இங்கே வந்து துக்கத்தை காட்டியது எரிக்கிறதுன்னு சொல்கிறான் இல்லையா துன்பம் என்னை பொசுக்குகிறது துன்பம் என்னை எரிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதனால் தழல்னு சொல்லப்பட்டு இனி நாம மாத்திரம் இயல்பு கூறுகின்றார் வெறும் பெயரளவில் தான் சொன்னார் இப்போ அதனுடைய இயல்பை சொல்கிறார் அடுத்தது பிரம்மமமாம் தனை மறந்த பிரம்மமாம் தனை மறந்த பேதமையே அஜானம் வேதமையே ஜானம் பரநிலை காணோமென்று பரநிலை காணோமென்று பகர்தலாவரணம் மூடல்வரணமூடல் கருத்தால் முளைத்தல் தோற்றம் தோற்றம் வாக்கியத்தால் தன்னை பரோட்ச ஞானம் குறிக்கொளல் பரோட்ச ஞானம் இப்ப இதுல வந்து அஜானம் ஆவரணம் விக்ஷேபம் பரோட்ச ஞானம் நான் சொல்றாரு நீங்களும் புரிஞ்சுட்டு சப்த அவஸ்தையில் ஆவ அஜானம் ஆவரணம் விக்ஷேபம் மூணும் அசுத்தம் பரோட்ச ஜ்யானம் அபரோட்ச ஜானம் தளல் குளிர்மை ஆதல் என்கின்ற நான்கும் அசுத்தம் ஆயா நீ சொல்கிறார் பிரம்மமாம் தனை மறந்த பேதமையே சிதாபாசன் ஸ்ருதி விசாரத்துக்கு முன்னர் சம்சார ஆசக்தியில் மூழ்கி பிரம்மமாம் தனை மறந்த பேதமையே அதுக்கு பிராக்கெட்டில் எப்படி கொடுக்குறது வரும் சிதாபாசன் ஸ்ருதி விசாரத்துக்கு முன்னர் சம்சார ஆசக்தியில் மூழ்கி பிரம்ம ரூபமாகிய பிரத்யேக ஆத்மாவை யானென்று ஸ்மரியாதிருந்த அறியாமையே அஜானமாகும் ஸ்மரியாதிருந்த கருதாமன் இருந்த அதனால உங்களுக்கு புரிஞ்சு வேணும் சிதாபாசன் சிதாபாசன்னா என்ன இந்த ரிஃப்ளெக்டெட் reflected consciousness. கான்சியஸ்னஸை புரிஞ்சிக்காமல் ரிஃப்ளெக்டெட் கான்சியஸ்னஸ் வந்து அந்த பிரதிபம் போலி சித்து சித்து போலி ஸ்ருதி விசாரம் பண்றதுக்கு முன்னாடி சம்சாரத்தில் போய் மூழ்கி பிரம்ம ரூபமாகிய பிரத்யேக ஆத்மாவை தான் இருந்த நிலையே அஜானம் பரன் இலை காணோம் என்று பகர்தல் பகறுதல் ஆவரணம் பிரம்மத்தை விஷயம் பண்ணுவதான பிரசங்கம் வந்துளி பிரம்மம் இல்லை பானமாகவில்லை என்று சொல்லுதல் ஆவரணம் உடன் எப்படி அவர் பிரிக்கிறார் வரும் பிரம்மம்னு ஒன்று இருக்கப்பான்னு சொல்கிற போது அது இருந்தால் தெரியுமே இருந்தால் தெரியுமே தெரிய மாட்டேங்கிறது அப்படிங்கிறது ஆவரணமாக முழுக்க முழுக்க வேதாந்தத்தை பற்றி படிக்காத காலத்தில் இருக்கிறதா ஜானம் ஆனால் இந்த ஆத்மீக வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சவுடனே பிரம்மம்னு ஒன்று இருக்கப்பான்னு சொல்கிற போது இருந்தால் அது தெரியாதா தெரியலையே அப்படின்னு சொல்கிறான் இல்லையா அதுக்கு பேர் என்னது ஆபரணம் பரன் இல்லை பரன்னால் என்ன பிரம்மம் இல்லை காணோம் என்று நாஸ்தி நபாதி ஏற்கனவே அந்த பாட்டில் பார்த்துருக்கோம் திரும்ப வேணாம் பார்த்துருக்கோம் பார்த்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும் எத்தனாவது பாடல் நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் நூற்றி இருபத்தி நாலாவது பக்கம் கீழே இந்த ஆபரண சக்தியோட தன்மை சொல்லப்பட்டிருக்கு தான் நிகர் தனக்காம் ஈசந்தனையும் தங்களைத்தாங்கண்ட ஞானிகளையும் அன்றி நாஸ்தீ நபாதி என்னும் ஊனிடை உயிர்கள் உள்ளத்து உணர்வுளி உணர்விழி குருடாம் வண்ணம் வானிலம் திசைகள் மூடும் மழை நிசை இருள் போல் மூடும் அப்படின்னு சொல்லியிருக்க அதுதான் ஆபரணசக்தி அதனால் பரம்பொருள் இல்லை இருந்தால் விளங்காதா விளங்கவில்லை எனவே இல்லை அப்படின்னு இது சொல்கிறாங்க சொல்றது பாருங்கள் அழகா பறநிலை காணோம் என்று பகிர்ந்தன் பிரம்மத்தை விஷயம் பண்ணுவதான பிரசங்கம் வந்தொழி பிரம்மத்தை பற்றி அறிய வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்படுகின்ற காலத்து பிரம்மம் இல்லை பானமாகவில்லை என்று சொல்லுதல் ஆவரணம் பானம்னா விளங்கலேன்னு நடிச்சா அது இல்லை இருந்தால் விளங்காதா அதனால் அது இல்லை எப்படி இல்லை இருந்தால் அது விளங்காதா அதனால் அது இல்லை அப்படிங்கிறது வந்து ஆவரணம் கடவுள் இல்லை என்று சொல்லுபவர்களெல்லாம் ஆவரணசக்தியை உடையவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம் இருந்தால் விளங்காதா அப்படின்னு பிரம்மம் இல்லை பானமாகவில்லை என்று சொல்லுதல் ஆவரணம் மூடல் ஆவரணம் அரைப்பான் நான் நான் நான் நரன் என நான் மனிதன் என்னும் ஒரு கருத்தால் இப்போது கருமங்களை செய்வதால் இனி கரும பலன்களை அனுபவியான் நிற்பேன் என்னும் ஓர் எண்ணத்தால் நான் ஜீவன் என நான் கர்த்திருவோக்திருத்தமுடைய ஜீவன் என்றும் முளைத்தல் உதித்தலே தோற்றமாம் நான் மனிதன் நான் இந்த கடமைகளை செய்ய வேண்டும் நல்ல விஷயத்திலே ஒரு பேசுகிறார் நான் இதை செய்ய வேண்டும் எனக்கு எவ்வளவு கடமை இருக்குது எனக்கு என்னுடைய கடமைகள் இருக்குது நான் குடும்ப கடமைகள் இருக்குது அன்றாட நான் வந்து என்ன குளிக்க வச்சுக்கணும் சாப்பிட எனக்கு சாப்பாடு போட்டாகணும் எனக்கு மருந்து கொடுத்தாகணும் எனக்கு நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது அப்புறம் என் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அபிமானம் பலமாக இருக்கேன் கர்த்திருவம் கர்த்திருவம் போக்திருவமெல்லாம் இருக்கேன் அதை சொல்கிறாரு ஆக நரன் ஒரு கருத்தால் ஜீவன் நான் முளைத்தல் தோற்றம் நான் நரன் ஒரு கருத்தால் ஜீவன் என முளைத்தல் தோற்றம் நான் நரன் எனக்கு பாருங்கள் எப்படி அண்மையம் பண்ணால் பாருங்கள் கொண்டு கூட்டி பொருள் சொல்ற பாருங்கள் நரன் ஒரு கருத்தால் ஜீவனான என்னங்கிறத நான் நரன் என நான் மனுடன் என்னும் ஒரு கருத்தால் ஓர் எண்ணத்தால் அந்த ஓர் எண்ணத்தால்ங்கிறதுக்கு பிராக்கெட்டில் கொடுக்கிறார் இப்போது கருமங்களை செய்வதால் இனி கருமபலங்களை அனுபவியா நிற்பேன் இப்போ நான் கர்மத்தை செய்கிறேன் இந்த கர்மத்தோட பலனை நான் அனுபவிப்பேன் அனுபவியான் நிற்பேன்னா அனுபவிப்பேன்னு அர்த்தம் அதில் அவங்க செயலது அனுபவிப்பேன் என்னும் ஓர் எண்ணத்தால் நான் ஜீவன் என நான்கிறது நான் ஜீவனென திரும்பவும் நான் ஜீவனங்கிறார் இந்த நன் நான் நரன் எனன்னு ஒரு போட்டார் இப்போ இப்போ திரும்பவும் என்ன சொல்கிறார் நான் ஜீவன் என நான் கர்த்திருவ போக்திருத்த ஜீவன் கர்த்தத்வம்னா கர்மாவை செய்கிற போது கர்த்தா பலனை அனுபவிக்கிற போது போக்தா அந்த தன்மைக்கு பேர் கர்த்தத்வம் போக்திருத்வம் கர்த்தா என்னும் தன்மை கர்த்திருவம் போக்தா என்னும் தன்மை போக்திருவம் என்று சொல்லப்படும் துவம் போட்டாலே அர்த்தம் அப்படித்தான் ஜீவத்வம் அப்படின்னா ஜீவத்தன்மை ஈஸ்வரத்துவம் அப்படின்னா ஈஸ்வரத்தன்மை எல்லாத்தையும் தன்மை குருத்வம் அப்படின்னா குருவாக இருக்கும் தன்மை சிஷியத்துவம் சிஷியனாயிருக்கும் தன்மை இந்த போட்டோமான இந்த அர்த்தம் கொடுக்கும் சம்ஸ்கிருத முளைத்தல் உதித்தலே தோற்றம் விக்ஷேபமாம் அப்படி நான் வந்து கர்த்தா போக்தா அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா அதுதான் விக்ஷேபமாம் குரவன் வாக்கியத்தால் குரவன் வாக்கியத்தால்னா என்ன குருவால் உபதேசிக்கப்பட்ட சத்திய ஞானானந்தம் பிரம்மம் அவாந்தர வாக்கியத்தால் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம் அவாந்தர வா வாக்கியத்தால் அப்புறம் ஒரு வழக்கு சொல்கிறார் அது அவாந்தர வாக்கியம்ங்கிறது அவாந்தர வாக்கியம்னா என்ன மகா வாக்கியம்னா அவாந்தர வாக்கியத்துக்கு எதிர்ப்பதும் மகா வாக்கியம் என்ன மகா வாக்கியம்னு நம்ம கேட்டிருக்கோம் ரிக்வேத மகா வாக்கியம் எஜுர்வேத மகா வாக்கியம் ரிக்வேத மகா வாக்கியம் பிரக்யானம் பிரம்ம இப்படிலாம் சொல்லுவாங்க மகா வாக்கியம் வண்டி வண்டியாக கிடக்கு ஒன்று நாலு மாத்திரம் இல்லை நிறைய இருக்குது அதுவும் முக்கியமாக மகாவாக்கியங்களில்லாம் மகாவாக்கியம் அவ்வளோதான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க மகா வாக்கியம் நாலு தான் நான்கு மகாவாக்கியங்கள் அது போதே இப்படி தோன்றுறது ஏன்னா அவங்க ஏதோ செலக்ட் பண்ணி போட்டதை படிச்சிருக்காங்க அவ்வளோதான் ஆக்சுவலாக மகா வாக்கியம் நிறைய இருக்குது மகாவாக்கியத்துலலாம் செலக்டட் மகா வாக்கியம் அது மகா வாக்கிய சுவாரி மகா வாக்கிய சுவாரி மகா வாக்கிய வாக்கியசா நபும்சகலிங்க அக்காரந்த நபும்சகலிங்க வாக்கியசப்த வாக்கியம் வாக்கியவாக்கியா அதனால் மகா வாக்கியங்கள் நாள்ன்னு சொல்கிறோம் அதில் இந்த எந்த வாக்கியம் வந்து பிரம்மத்தோட லக்ஷணத்தை மாத்திரம் சொல்கிறதோ அந்த வாக்கியத்துக்கு அவாந்தர வாக்கியம்னு பேர் ஜீவனுடைய லக்ஷணத்தை மாத்திரம் சொன்னால் அதுக்கு அவாந்தர வாக்கியம்னு பேர் அவாந்தரம்னு சொன்னால் அது முக்கியம் இல்லைன்னு அர்த்தம் ரொம்ப முக்கியமான வாக்கியம் இல்லை ஆனால் அது வேணும் ஞாபகம் வச்சுக்கணும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப முக்கியம் இல்லை சாப்பாடு தான் முக்கியம்னா அதுக்கா பிளேட்டு வேண்டான்னு அர்த்தம் இந்த மாதிரி அர்த்தம் அது மாதிரி புரிஞ்சுக்கணும் கவனமாக புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா அவாந்தர வாக்கியம் அவாந்தர வாக்கியம் என்ன தூய இருப்பு தூய உணர்வு தூய இன்பமே பிரம்மம் அப்படின்னு வேதம் சொல்கிறது அந்த வாக்கியம் அவாந்தரமுற ஆனால் அந்த வாக்கியம் அது வந்து நீதான்னு சொல்கிற போதுதான் மகா வாக்கியம் எப்போ மகா வாக்கியம்னா ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுன்னு சொல்கிற வாக்கியம் தான் மகா வாக்கியம் ஜீவ பிரம்ம ஐக்கிய போதக வாக்கியம் மகாவாக்கியம் இதனால் மகா வாக்கியத்துக்கு டெஃபினேஷனே ஜீவ பிரம்ம ஐக்கிய போதக வாக்கியம் மகாவாக்கியம் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுன்னு புரிய வைக்கிற வாக்கியம் இருக்கே அதுக்கு பேர் தான் மகா வாக்கியம்னு பேர் இது அவாந்தர வாக்கியம்ங்கிறார் பாருங்கள் ஏதாவது ஒன்று சொல்கிறார் பாருங்கள் இது வந்து ஏதாவது ஒன்று விட்டு போயிடுமா நம்ம இந்த பொன்னம்பல சுவாமியுடைய உரையில் ஒரு சிறப்பு இது அப்படி திடீர்னு ஒரு அவாந்தர வாக்கியம்னு போட்டிருக்காரு நீங்களா திடீர்னு என்ன புரியுது அவாந்தரம் அவாந்தரம்னா அவாந்தரம் என்னமோ உன்னப்பா சரி உபதேசிக்கப்பட்ட சத்திய நமக்கு புரியாத போர்ஷன் ஏதோ கான்டெக்ஸ்ட்டை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக புரியும் அது சரின்னு விட்டுடுவோம் அவாந்தர வாக்கியத்துக்கு நீங்கள் இன்னொரு வாக்கியம் போடணும் முக்கிய வாக்கியம்னு பேர் சாதாரணமாக அவாந்தரத்துக்கு எதிர்ப்பதம் முக்கியம் அவாந்தரம் முக்கியம் ஆசிரமத்துக்கு வர்றது ஆசிரமத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது ஆசிரமத்தில் வந்து வந்தாச்சுன்னு ஆசிரமத்தில் வந்தால் சுவாமிகிட்ட பார்க்கலாம் விபூதி வாங்கலாம் சுவாமியோட பார்க்கலாம் நமஸ்காரம் பண்ணலாம் சுவாமிகள் பாடம் நடத்துவார் பாடம் கேட்கலாம் சுவாமிகள் பூஜை பண்ணுவார் பூஜை பார்க்கலாம் சுவாமிகள் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுப்பார் பிரிக்ஷை சாப்பாடு அதுவும் சாப்பிடலாம் எது அவாந்தரம் எது முக்கியம் புரியுறதுக்காக எது அவாந்தரம் எது முக்கியம்னா முக்கியம் வந்து உபதேசம் தான் நமக்கு ஞானந்தான் இப்போ வந்து ஆசிரமத்தில் முக்கியமான ஆக்டிவிட்டின்னு சொல்லணும்னா எதுன்னா வகுப்பு தான் கிளாஸ் தான் முக்கியம் இதுதான் முக்கியமான காரியம் மற்றதெல்லாம் என்னது அவாந்தரம் சாப்பிட்றதுனா கூட நம்ம வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பூஜை கூட வீட்டில் பண்ணிக்கலாம் ஒன்றும் கஷ்டமும் இல்லை சாஸ்திர விசாரம் பண்ணுறதுக்கு முக்கியம் அதுக்கு தான் ஆசிரமம் அதனால் சாஸ்திர விசாரம் தான் முக்கியம் இதிலிருந்தா சொல்கிறோம் சாமி அதுக்கு தான் நாங்கள் பூஜையெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறோம்னா கிடச்சது நான் வந்து வாஸ்தவமான சொல்கிற போது அதுக்கு சமாளிக்கப்படாது நான் வந்து இதை சொல்கிறதே நான் தான் நம்மள்கிட்டே எல்லாம் வேணும் சொல்லப்போனால் புரியறதுக்கு பூஜை வேணும் க்ளாஸ் புரியணுமே தட்சிணாமூர்த்தியோடய அனுகிரகம் இருந்தால் தான் புரியும் இல்லாட்டி எங்கே புரிய போகுது அதனால் ஜப்பம் வேண்டியிருக்கு இதெல்லாம் வேண்டியிருக்கு அதனால் சாப்பாடு தான் இருக்கிறதுலையே அவாந்தரத்தில் கீழான அவாந்தரம் அவாந்தரம் நம்மளுக்கு தங்கிற இடம் கூட முக்கியம் கிடையாது நமக்கு வேண்டியது என்ன சாஸ்திர விசாரம் தான் முக்கியம் ஆனால் உலகத்தில் எப்படி ஆகிடுறது தெரியுமா முக்கியம் அவாந்தரம் ஆகிடுறது அவாந்தரம் முக்கியமாகது அவாந்தரம் முக்கியமாகிவிடுகிறது முக்கியம் அவாந்தரமாக இந்த உலகத்துக்கு நாம் வந்திருக்கிறது விடமாட்டேன் இன்னைக்கு விட போகிறது இல்லை அவாந்தரம் எதுவும் முக்கியம் எதுவும் வந்துவிடுது எதுனாலாமல் சொல்ல சொல்கிற பகவான் இந்த உலகத்தில் நாம் வந்திருக்கிறது இப்படியே குடும்பத்திலே உழல்றதுக்காவா அதுக்காக வந்திருக்கோம் நம்ம முக்கியமான பணி என்ன வந்திருக்கிறதுன்னா உண்மையை உணர்வுது அதுதான் முக்கியமான பணி இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறது வந்த வரவு எதுக்குன்னா இப்படியே உடல் பற்று உலகப்பற்று குடும்பப்பற்று சமுதாயப்பற்று இதில் உழல்றதுக்காக பிறந்திருக்கும் அதெல்லாம் அவாந்தரம் ஏதோ இருக்குது குடும்பம் ஃபேமிலி அதுக்கு இதெல்லாம் அவாந்தரம் முக்கியம் என்ன என்னோடய ஜீவனத்தில் லட்சியம்னா நான் மோட்சம் அடையணும் எனக்கு அர்த்தம் அவாந்தரம் தர்மம் அவந்தரம் காமம் அவாந்தரம் தர்மார்த்த காம மோட்சம் அறம்பொருள் இன்பம் வீடுன்னு நாலு சொல்கிறோமே அதில் வீடு தான் முக்கியம் மற்றதெல்லாம் அவாந்தரம் புரியும் நினைக்கிறேன் இப்போ இப்போ எது அவாந்தரம் எது முக்கியம் இப்போ ரெண்டு சப்தம் சத்தியஜானம் பிரம்ம அவாந்தரம்னு சொன்னார் அவர் அதுக்கு நான் இவ்வளோ விளக்கம் சொல்லிவிட்டேன் அதனால் அவாந்தர வாக்கியத்தால் பிரத்யேக பின்ன பரமாத்மாவை உண்டென்று அறிந்து கொள்ளலே எனக்கு வேறாக இல்லாத பரமாத்மா இருக்கிறார்னு புரிஞ்சிருக்காங்க தெளிவாகலை கிளியர் இல்லை பிரதிபந்தம் இல்லாமல் இருக்கு அதனால் அந்த இதில் பார்க்க அந்த சந்ததம் என்ற விசேஷனம் நூற்றி ஒன்பது எட்டாவதில் பிரதிபந்தம் இல்லாதது என்பதை காட்டி நின்றது பிரதிபந்தம் இல்லைன்னு என்ன அர்த்தம் சந்தேகம் விபரீதம்ங்கிறது இல்லைன்னு அர்த்தம் ஆனால் இதில் பரோட்ச ஜானத்தில் சந்தேகமும் விபரீதமும் இருக்குது விபரீதம் இருக்கோ இல்லையோ சந்தேகம் இருக்குது சந்தேகம் இருக்குது ஐயம் திரிவு இருக்குது அதனால் என்ன பரோட்ச ஜானத்தில் சந்தேகம் இருக்கிறது ஆனால் வந்து அபரோட்ச ஞானத்தில் சந்தேகம் இல்லை அதான் விஷயம் இங்கே சொந்த பரோட்ச ஜானத்தே என்ன சொல்கிறார் பிரம்மஸ்வரூபமாக நான் இருக்கிறேன் ஆனால் எப்படி நான் பிரம்மம் சந்தேகம் நான் உண்மையிலேயே பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறேனா இல்லையா அப்போ கிளியர் இல்லை அறிவு தெளிவாயில்லை அதுக்கு பேர் பரோட்ச ஜானம் அதனால் குரவன் வாக்கியத்தால் தன்னை குறிக்கொள்ளல் பிரத்யே கபின்ன பரமாத்மாவை உண்டென்று அறிந்து கொள்ளலே பரோட்ச ஜானமாம் அசத்தாவரண நிவர்த்தகமான பரோட்சஜானமாம் என்னெல்லாம் அர்த்தம் சொல்லணும் அசத்தாவரண இப்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம் தெரிஞ்சால் தான் இன்ட்ரெஸ்டிங்னே தெரியும் அது அது அசத்தாவரணம் அபான ஆவரணம்னு ஆவரணம் ரெண்டாக பிரிக்கப்படுறது போராதா ஏற்கனவே அஜ்யானத்தை ரெண்டாக பிரித்துப்பட்டீங்க இப்போ ஆவரணத்தை ரெண்டாக அதாவது நாஸ்தி நபாத்தி இல்லை விளங்கவில்லை இருக்கு அதுக்கு வந்து அசத்தாவரணம்னா இல்லைங்கிறதுக்கு மேலே அசத்தாவரணம் விளங்கவில்லைங்கிறதுக்கு அபான ஆவரணம் அசத்தாவரணம் அபான ஆவரணம் அதனால் பரோட்ச ஜானங்கிறது அசத்தாவரணம் போயிடுதான் ஆனால் அபான ஆவரணம் இருக்குது இல்லைங்கிறது போயிடுது என்ன பொய் சொல்ல மாட்டார் குரு சாஸ்திரம் பொய் சொல்லாது இப்போ இல்லைங்கிறது இருக்குது ஒத்துக்கிறேன் ஆனால் விளங்கலையே நான் தான் பிரம்மங்கிறத வந்து வேத வாக்கியத்தையும் உங்கள் வார்த்தையும் நான் நம்புறேன் ஒத்துக்கிறேன் அதனால் இது ஸ்ரத்த நம்பிக்கை இருக்குது பரோட்ச ஜான் நான் பிரம்மம் என்று நீங்கள் பொய் சொல்ல மாட்டீர்கள் நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன் அதில் சத்துங்கிறத ஒத்துணுட்டான் அதில் அசத் ஆவரணம் போயிடுது அசத் ஆவரணங்கிறது அசத்தாவரண நிவர்த்தகமான அசத்து சத்து எண்ணம் போயிடுது அப்படின்னா என்ன அடுத்தோம் சத்து சத்து இல்லை என்கிற எண்ணம் போயிடுத்துன்னு சொன்னால் சத்து நல்லா அசத்தாவரண நிவர்த்தகமான பரோட்ச ஜ்யானமாம் கிடைச்சுடுத்து அவருடைய விளக்கத்தை படிச்சுடுவோமா நான் பிரம்மத்தை அறிகிறேன் இல்லை என்னும் விவகாரத்திற்கு ஹேத்து அஜானம் நான் பிரம்மத்தை அறியவே இல்லை என்கிற விவகாரத்துக்கு ஹேத்து அஜானம் பிரம்மமானது இல்லை பானமாகவில்லை என்னும் விவகாரத்திற்கு ஹேத்து ஆவரணம் பிரம்மமானது இல்லை அது பானமாகவில்லை பானமாகவில்லைனா விளங்கவில்லை என்னும் விவகாரத்துக்கு ஹேத்து ஆவரணத்தால் இவ்விவகாரம் உலதாம் என்னை அஜானத்திற்கு அசத்தாவரணம் அபான என இரு வகை சக்திகள் உண்டு அவ்விரண்டனையும் ஆவரணம் என்பர் வஸ்து இல்லை தோற்றுவிக்கிற சக்தி வஸ்து இல்லை என்று தோற்றுவிக்கிற சக்தி அசத்தாவரணம் வஸ்து பானமாகவில்லை என்று தோற்றுவிக்கின்ற சக்தி அபானாவரணமாம் இவைகளை முறையே அசத்வாபாதக சக்தி அபானாபாதக சக்தி என்று கூறுவர் அசத்வாபாதக சக்தி அபான அபான அபாதக சக்தி அதாவது எல்லாம் வார்த்தைகள் சப்தம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதே தான் இதையே இப்படி சொல்லுவார்கள்ங்கிறாங்க அதாவது அசத்துங்கிறத நீக்க முடியல அசத்துங்கிறத நீக்க முடியலை அசத்வ அபாதக சக்தி அசத்தை பாதிக்க முடியல இல்லைங்கிறத நீக்க முடியல அது என்னது சத்தாவரணம் அசத்தாவரணம் அசத்தாவரணம் அபானாபாதகம்னா என்ன விளங்கவில்லைங்கிறத நீக்க முடியல அப்படி ஒரு சக்தி அது இருக்குது நீக்க முடியல முதல்ல அதுக்கு வந்து அபான அபாதக சக்தி அபான அபாதக்தி சப்தம் இந்த சொற்கள் எல்லாம் நீங்கள் ஜாகிரதையாக புரிஞ்சுங்க அசத்தாவரணம் அபானாவரணம்ங்கிறதே இன்னொரு லாங்குவேஜில் சொன்னால் அசத்வாபாதகம் அத அசத்வாபாதக சக்தி அபானாபாதக சக்தி அப்படின்னு பேரு என்று கூறுவர் ஜனன முதலிய சம்சாரம் நிஜரூபமான கூட்டஸ்தனி கூடஸ்தனிடத்தில் பிரதீத்தியாகின்றதே விக்ஷேபம் ஜனனம் முதலிய சம்சாரம் பிறப்பு முதலிய இந்த உலகத் இன்பத் துன்ப வாழ்க்கை நிஜரூபமான கூட்டஸ்தன கூடஸ்தனிடத்தில் நிஜரூபமான தன்னிடத்தில் கூட்டஸ்தன் சைதன்யத்திடத்தில் பிரதீத்தி ஆகின்றதே விக்ஷேபம் பிரதீத்தினா விளங்குவதே தோன்றுவதே விக்ஷேபம் இதனை பிராந்தி என்றும் சோகம் என்றும் கூறுவர் இன்னும் சொல்கிறார் இதுக்குத்தான் பிராந்தின்னு பேர் சோகம் என்றும் கூறுவர் பிரம்மம் இல்லை என்னும் ஆவரண கூற்றை பண்ணுகின்றது என்னை சத்திய ஞானந்தூபமாக பிரம்மம் ஞானத்துக்கு பரோட்ச என்று பெயர் அது பிரம்மம் என்னும் ஆவரணத்திற்கு விரோதியாம் மற்றவைக்கு அன்று ஆகலின் என்கிறதா சரி சுவாமி அடுத்த பாட்டுக்கு போல புரிகிறது சொல்லிவிடப்படாது புரது அது வந்து இவருடைய விஷயம் வந்து சொற்களைத்தான் கையாள்றார் நான் விஷயத்தை விளக்கி சொல்லிட்டேன் அதனால் இவர் என்ன சொல்கிறார் பிரம்மம் உண்டென்னும் பரோட்ச ஜானம் பிரம்மம் இல்லைங்கிற ஆவரண அம்சத்தை நீக்கிறது அது எப்படி நீக்கிறது என்ன எப்படி சத்திய ஞானானந்த ரூபமாக பிரம்மம் உண்டென்னும் ஞானத்துக்கு பரோட்ச ஜ்யானம் என்று பெயர் நீங்கள் ஒரு தினம் படித்தா போகிறாரு ரெண்டு தினம் படித்தா போகிறா அப்போ தான் திரும்ப திரும்பது ஓஹோ ஒரு வரியை இத்தனை தரம் படித்தா தான் இது புரிகிற மாதிரி இருக்கு அப்படி தோணும் அது வந்து பிரம்மம் இல்லை என்னும் ஆவரணத்திற்கு விரோதியாக முதல்ல என்ன சொல்லிவிட்டான் டோட்டலாக இக்னரெண்ட் டோட்டல் இக்னரண்ட் அப்புறம் என்ன சொல்கிறது டோட்டல் இக்னரண்ட்டுன்னா கொஞ்சம் இருக்குன்னு அர்த்தமாக அடுத்தது டோட்டல் இக்னரெண்ட் ஒன்றுமே கிடையாது ஆனால் இந்த மாதிரி இப்படி எங்கேயோ தப்பி தவறி ஆசிரமத்து வாசல் இப்படி நின்றுன்ருக்கார் இங்கே வந்து வாசல் நிற்கிறார் ஏதோ வாங்க சாமானு வாங்க வந்தால் இங்கே நிற்கிறார் வந்தவர் வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பிரம்மம்னு ஒன்று இருக்குது பரம்பொருளது அது தூய்மையானது எங்கும் நிறைந்தது ஓஹோ அப்படி ஒன்று இருக்கோ அப்படிங்கிறார் அவர் வந்து அவர் வந்து அப்படி ஒன்று முதல்ல வந்து தெரியவே தெரியாது அப்புறம் அப்படி இருக்குன்னா இன்னமும் சொல்கிறார் அவர் இருக்குன்னு யாருக்கு தெரியும் இருந்தால் விளங்காதா அப்படிங்கிறார் அப்புறம் இருக்குன்னு சுவாமி என்ன சொல்லிகிட்டு இருக்கார் உள்ளே உட்கார்ந்து எல்லாரையும் உட்காந்து வச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கார் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு பிரம்மம்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறார் நான் நினைக்கிறேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இது கதை விடுறார் பிரம்மம் ஒன்றும் இல்லை இருந்தால் எல்லோருக்கும் தெரியாதா இது தெரியாத ஒன்று போய் சொல்லிக்கிட்டு இருக்கார் அவர் அப்படின்னு அவர் அந்த பிரம்மங்கிற சப்தம் காதில் விழுந்து முதல்ல அப்படி ஒன்று இருக்குதுன்னு இதில் பிரம்மங்கிற சப்தமே தெரியாது பிரம்மங்கிற சொல்ல தெரியாது அந்த சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்கும்னு தெரியாது இப்போ என்னாச்சுன்னா சொல் காதில் விழுந்துடுத்து ஆனால் அப்படி ஒன்றும் இருக்க முடியாது அது முயல் கொம்பு மாறி அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார் முயல் கொம்பு மாதிரி ஒன்றும் கிடையாது ஊமை பேசுகிறாங்கிற மாதிரி இருக்குது எங்கேயா நடக்குமா அது ஊமை பேசினான்னா அவன் ஊமை இல்லை ஊமை பேசுகிறான் ஊமை பேசுகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் ஊமை பேசுகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் இதுக்கு பேர் என்ன தோஷம்னா வியாகாத தோஷம் இது சம்பந்தம் இல்லாமல் இருக்கு பொருத்தமே இல்லையேப்பா அப்படின்னு சொல்லுவோம் மாதிரி முத முதல்ல வந்து இப்படி கேட்குறாரு அவரை இல்லைங்கிறார் அப்புறம் இருந்தா விளங்காதா இன்னும் சொல்றாரியா அப்படின்னு போயிட்டு இருக்கான் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விட உண்மையா இருக்கும் போல் இருக்கே அப்படின்னு சொல்லி உண்மையா இருக்கும் போல் இருக்குங்கிறார் ஆனால் விளங்க மாட்டேங்கிறது அப்படின்னா உண்மையா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உண்மைன்னு நம்ப ஆரம்பிக்கிற போது என்ன ஆச்சுன்னா அந்த அசத்த ஆவரணம் போயிடுச்சு ஆனால் விளங்கலை அபான ஆவரணம் இருக்குது அபான ஆவரணம் இருக்குது அப்போ பரோட்ச ஜஞானம் வந்துடுது முதல்ல ஒத்துக்கவே இல்லை ஆள் பிரம்மம்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு விட்டார் இப்போ என்ன சொல்கிறார் இருக்கலாம் ஆனால் விளங்கலைங்கிற இருக்கு விளங்கலைங்கிற இந்த வித்தியாசங்களை நீங்கள் உயித்து உணர வேண்டும் வகுப்பில் இவ்வளோ தான் சொல்ல முடியும் அதனால் எனக்கு எனக்கு இவ்வளவுதான் சொல்ல முடி. நல்ல எதுக்காக நீ அதுக்கு மேலே சொல்ல முடியாதான்னு கேட்டால் அதுக்கு சொல்றதுக்கு ஆள் இருக்கலாம் எனக்கு இவ்வளவுதான் சொல்ல முடியும் இப்போ பிரம்மமாம் தன்னை மறைந்த பேதமையே அஜானம் பரன் இலை இல்லை காணோம் என்று பகர்தல் ஆவரணம் மூடல் நரன் ஒரு கருத்தால் ஜீவனான் ஜீவன் நான் முளைத்தல் தோற்றம் குறவன் வாக்கியத்தால் தன்னை குறிக்கொள்ளல் பரோட்சஞானம் அதுக்கப்புறம் என்னது அடுத்த பாடல் வந்து அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் அதெல்லாம் வந்து தத்துவ விசாரம் செய்து சகல சந்தேகமும் போய் அத்துவித ஆனந்தநாதல் அபரோக்ஷானமாகும் கர்த்தனாம் ஜீவபேதம் கழிவதே போகல் முக்த எல்லாம் செய்து முடித்தது ஆனந்தமாமே அப்படின்னு சொல்லி முடிக்க போகிறார் இல்லை மாயையில் சத்தாவஸ்தையில் இப்போ எத்தனை அவஸ்தையில் இருக்கும் அதனால் அஜான ஆவரணம் விக்ஷேபம் பரோட்ச ஜம் நாலு அவஸ்தையை பார்த்துட்டோம் இன்னும் மூணு அவஸ்தை இருக்குது இது அவஸ்தையாக இல்லை இது ரொம்ப சந்தோஷமான அவஸ்தை விஷயம் புரிஞ்சுக்கிற அவஸ்தையில் இருக்கும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ஐயனே எனதுள்ளேன் என்று அனந்த ஜன்மங்கள் மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி சயவன் காணேன் திருவடீ போட்சி போற்றி ஈஸ்வரோ குருராத் மூதவினை வோமவது வப்தேயிணா மூர்த்த ஓம்ாஹரி